ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்புலே பிதகர்மாக்களே நாம் சேர்த்துக்க வேண்டிய வஸ்துக்களே வெள்ளி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் நாம் சொன்ன நாம் செய்யக்கூடிய கர்மாக்களை மூன்று விதமாக மகரிஷிகள் பிரித்து கொடுத்துருக்கா ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் பௌராணிக்கம்னு பிரித்து கொடுத்துருக்காங்கிறத முன்னாடி பார்த்தோம் ஏன் இந்த விபாகம் ஏன் இப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா ஒரு ஒரு ஒவ்வொரு பேரை சொல்லி நாம் அந்த அழைக்கிறோம் இப்போது வேதம் நமக்கு நேரடியாக சொன்னால் அதை யாகம்னு சொல்கிறோம் சிலத யாகம்னு சொல்கிறோம் சிலதை ஹோமம்னு சொல்கிறோம் யாகத்துக்கும் ஹோமத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதையினாலே தான் எந்த பேரை சொல்லி அந்த கர்மாவை கூப்பி சொல்லணுமோ அந்த பேரை சொல்லி தான் சொல்லணும் எல்லா பேரையும் எல்லாத்துக்கும் சொல்லப்படாது அப்படிங்கிறது ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்குது கர்மாக்களுக்கு எல்லாத்தையும் யாகம்னு சொல்லப்படாது எல்லாத்தையும் ஹோமம்னு சொல்லக்கூடாது சொன்னால் ரிஷிசாபம் வரும் ஏன் இப்படி பிரிச்சுருக்கா ரிஷிகள் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே ரிஷிகள் நமக்கு எப்போ பிரித்து கொடுத்துருக்காலோ அதன்படி தான் சொல்லணும் அதுதான் வேதத்தில் யஜேதா அப்படின்னு எவைகளெல்லாம் சொல்கிறாலோ அவைகளுக்கெல்லாம் யாகம்னு பேர் அதற்கு சாஸ்திரத்தில் எஜதி சோதனா சோதித்தம் அப்படின்னு பேர் சோமேன யஜேதா அப்படின்னு வேதம் காட்டுறது யஜேதான்னு சொன்னதுனால தான் சோம யாகம்னு சொல்கிறோம் சோம ஹோமம்னு நாம் சொல்கிறது இல்லை சோம யாகம்னு சொல்கிறோம் அதுபோல் ஜுகோதி சோதனா சோதித்தம் ஜுகோதி ஹோமம் பண்ணு அப்படின்னு எவைகளெல்லாம் ரிஷிகள் சொன்னாலோ அவைகளுக்கெல்லாம் ஹோமம்னு பேர் ஏவம் வித்வான அக்னிஹோத்திரன் ஜுகோதி ஜுஹோத்தின்னு சொன்னால் அதற்கு ஹோமம்னு பேர் எஜேதான்னு சொன்னால் அதற்கு யாகம்னு பேர் அப்படி பிரிச்சிருக்கா அதில் இந்த வேதம் நமக்கு எவைகளெல்லாம் நேரடியாக நமக்கு கர்மாக்களை விதிக்கிறதோ அவைகளில் இந்த வெள்ளிங்கிற உலோகமே வரக்கூடாது பாக்கி ஸ்மார்த்த கர்மாக்கள் ஸ்மிருதிகளில் சொன்ன கர்மாக்கள் சப்த பாக்க யஜங்கள்னு சொல்கிறோம் அவைகளுக்கெல்லாம் ஸ்மார்த்தகர்மான பேர் இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள்னு பண்ணுறோமே ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌளம் உபநயனம் பிராஜாபத்திய சௌமிய ஆக்னேய வைஸ்வதேவ விரதங்கள் விவாகம் இவைகளுக்கெல்லாம் ஸ்மார்த்தகர்மான பேர் அதாவது மகர்ஷிகள் ஸ்மிருதியிலே நமக்கு சொன்ன கர்மாக்கள் இது ரெண்டும் இல்லாமல் புராணங்கள் நமக்கு நிறைய கர்மாக்களை சொல்கிறது மந்திரசாஸ்திரங்கள்லாம் சொல்கிறோமே அவைகள்லாம் பௌராணிக்கம்னு பேர் நிறையா மந்திரங்கள் அக்னி புராணத்திலிருந்து தான் நிறையா மந்திரங்கள் நமக்கு கிடைக்கிறது இப்போ இந்த சண்டிஹோமம்னு சொல்கிறோம் அவைகள்லாம் பௌராணிக்கம்னு பேர் சண்டிஹோமம் அது மாதிரி நிறையா மந்திரங்கள் மகாகணபதியிலருந்து ஆரம்பித்து நிறையா மூல மந்திரங்கள் சொல்லி ஹோமம் பண்ணுறதுங்கிறது இருக்கே இவைகள்லாம் பௌராணிகம்னு பேர் அவைகள்லாம் ஒரு காமனைக்காக பண்ணக்கூடியது இப்படி கர்மாக்களை நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா இதில் வேதம் நமக்கு எது நேரடியாக சொல்கிறதோ கர்மாக்களை அவைகளில் வெள்ளிங்கிற உலோகம் சேரக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது ஏன் அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் மூலமாக நாம் பார்க்க போகிறோம் ஆகையினாலே தான் நாம் ஆபரணங்கள்லாம் பண்ணி போட்டுக்கும் பொழுது கூட நம்முடைய உடம்பை ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கா ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கா நாபே ரூர்த்வம் நாபிக்கு மேலே உள்ளது ஒரு பகுதி தொப்புளுக்கு மேலே ஒரு பகுதி தொப்புளுக்கு கீழே ஒரு பகுதி அப்படின்னு ரெண்டு பகுதிகளாக இருக்குது நம்முடைய தேகம் அதில் தொப்புளுக்கு மேலே வெள்ளியே போட்டுக்கப்படாதுன்னு சாஸ்திரம் என்ன அமங்கலம்னு பேர் வெள்ளி தொப்புளுக்கு மேலே ஆபரணங்கள் பண்ணி போட்டுக்கிறது செயின் பண்ணி போட்டுக்கிறது மோதரமாக கையில் போட்டுக்கிறது காப்பாக கையில் போட்டுக்கிறது இவைகளெலாம் வெள்ளியை உபயோகப்படுத்தக்கூடாது தங்கத்தில் தான் போட்டுக்கணும் வெள்ளியில் செயின் பண்ணி போட்டுக்க கூடாது வெள்ளியில் பண்ணி போட்டுக்கக்கூடாது வெள்ளியில் மோதிரம் பண்ணி எங்கே போட்டுக்கணும் அப்படின்னா ஸ்ராத்தங்கள் தர்ப்பணங்கள் யார் பண்ணுறாலோ அவ தான் எப்பொழுதும் கையில் வெள்ளி போட்டுக்கணும் அதுவும் ஆழ்காட்டி விரலில் தான் போட்டுக்கணும் தர்ஜனின்னு பேர் ஆள்காட்டி விரலில் தான் வெள்ளி மோதிரம் போட்டுக்கணும் பாக்கி எந்த விரல்லையும் மோ வெள்ளியில் பண்ணி போட்டுக்க கூடாது இப்போ இந்த கல்லுகள்லாம் வச்சு மோதிரம் போட்டுக்கிறதுங்கிறது கூட வெள்ளியில் பண்ணி போட்டுக்கப்படாது தங்கத்தில் கட்டித்தான் போட்டுக்கணும் ஏன்னா அமங்கலம்னு பேர் அந்த கல்லை வெள்ளியில் கட்டி நாம் போட்டுண்டால் அந்த காரிய சாதகமே ஆகாது தங்கத்தில் கட்டி போட்டுக்கணும் ஏன்னா வெள்ளிங்கிறது சாப்பிடணும் ஒரு கல்லை வெள்ளியில் கட்டி போட்டுண்டால் அந்த வெள்ளி அந்த கல்லினுடைய சக்தியை பூரா சாப்பிட்டுடும் அது அப்படி ஒரு சக்தி இருக்குது அதுக்கு அதேனால வெள்ளியில் கல் கட்டி போட்டுக்கக்கூடாது தங்கமும் வெள்ளியும் சேரக்கூடாது தங்கமும் வெள்ளியும் சேர்ந்தால் தங்கத்தை வெள்ளி தின்னுடும் தங்கத்தினுடைய அளவு குறஞ்சி போயிடும் அதனுடைய இந்த கேரட்டுன்னு சொல்கிறோம் அது குறைஞ்சி போயிடும் மதிப்பு குறைஞ்சி போயிடும் ஏன்னா வெள்ளி சாப்பிட்டுடும் அது மாதிரி தங்கமும் வெள்ளியும் சேரப்படாது வெள்ளியில் கல்லெல்லாம் கட்டி போட்டுக்கப்படாது தொப்புளுக்கு கீழே வெள்ளி தான் போட்டுக்கணும் அரைநான்கயிர் கட்டி சூத்திரம் வெள்ளியில் போட்டுக்கிறது காலில் கொலுசு வெள்ளியில் போட்டுக்கிறது அப்படி போட்டுக்கணும் தங்கத்தில் கட்டி சூத்திரம் போட்டுக்கப்படாது அரைநான்கயிறு வெள்ளி வெள்ளியில் தான் போட்டுக்கணும் தங்கத்தில் போட்டுக்கப்படாது காலில் கொலுசு தங்கத்தில் போட்டுக்கப்படாது தொப்புளுக்கு கீழே வெ தங்கத்தை நாம் போட்டுக்க ஆரம்பித்தால் தாரித்யம் வந்துடும் ஏழ்மை வந்துடும் கடன் ஜாஸ்தியாக போயிடும் தொப்புளுக்கு கீழே தங்கம் இறங்கப்படாது தொப்புளுக்கு மேலே வெள்ளி வரக்கூடாது அப்படின்னு நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா ஏன்னா வெள்ளி அமங்கலம்ங்கிற பேர் உள்ளத்தினால அதற்குன்னு உள்ள சரித்திரத்தை தான் பார்க்க போகிறோம் பரமேஸ்வரன் கையில் ரெண்டு அக்னியே வச்சுட்டுருக்கார் தேகத்தில் ஒன்று கையில் வச்சுருக்கார் இன்னொன்று லலாட்டத்தில் வச்சுட்டுருக்கார் லலாட்டம்னா நெத்தியில் அதான் நெற்றிக் கண்ணுன்னு சொல்கிறோம் நெற்றிக் கண்ணுன்னா அக்னிக்கு பேர் நமக்கு இந்த கண் ரெண்டு கண் இருக்கிறா போல் அது அதுவும் கன்று மாதிரி இருக்கும்னு நினைக்கக்கூடாது நெற்றிக் கண் அப்படின்னா அக்னிக்கு பேர் நெற்றியில் ஒரு அக்னி வச்சுட்டுருக்கார் பரமேஸ்வரம் கையில் ஒரு அக்னி வச்சுட்டுருக்க அந்த ரெண்டு அக்னியை தான் நாம் கர்மாக்களில் ஆராதிக்கிறோம் யாகங்களில் வேதம் சொன்ன கர்மாக்களில் யாகங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய அக்னியை தான் கையில் வச்சின்றிருக்கார் நெற்றியில் உள்ள அக்னியில்தான் நாம் பாக்கி ஸ்மார்த்த கர்மாக்கள் செய்கிறோம் அதுதான் ஹோமம் ஆரம்பிக்கிற பொழுது அக்னி பிரதிஷ்டா ஆனவுடனே சொல்லுவோம் யதோக்திஹ்வஜா ஹவிர் கிருஹா அணா பிரார்த்திப்போம் அந்த அக்னியிட்ட எந்த ரூபமாக நீங்கள் வந்து இந்த ஹவிசை எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த யதோக்திஹ்வஜா ஹவிர்கிருகானாங்கிற இந்த மந்திரம் யாகங்கள்லே கிடையாது ஏன்னா அதற்குன்னு அக்னியை தனியாக வச்சிருந்திருக்கார் பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுனால கிடையாது அதற்குன்னு இந்த வெள்ளியினுடைய ஆவிர்வாவத்தை சொல்கிற சரித்திரம் எப்படி ஆரம்பமாகுது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்